الحمد <سؤال> الحمد لله لله பெரும் மக்களை அல்லாஹுடைய அல்லாஹின் திருத்தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தொடராக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய வரலாற்றுச் சுருக்கம் ஹரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆறாவது வயதிலே தன் தாயை இழந்து பராமரிப்பிற்காக பாட்டனாருடைய பொறுப்பிற்கு வருகிறார்கள் தன்னுடைய பெரிய தந்தையின் பராமரிப்பில் அவர்கள் வஃத்தாக பெரிய தந்தையினுடைய பராமரிப்புக்கு வருகிறார்கள் அவர்களுடைய பனிரெண்டாவது வயதிலே பெரிய தந்தையோடு சேர்ந்து ஷாம் தேசத்திற்கு ஒரு முறை வியாபாரத்திற்காக சென்று வருகிறார்கள் நபியினுடைய பதினைந்தாவது அல்லது இருபதாவது வயதிலுள் ஒரு யுத்தம் நடக்கிறது அதை தொடர்ந்து என்று ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது அதிலும் நபி அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் நபியினுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலே அவர்களுக்கு திருமணம் அன்னை ஹதிஜா நாயகி ரதி அல்லாஹன்ஹா அவர்களுடனே இருபத்தி ஐந்தாவது வயதிலிருந்து வாழ்க்கை தொடர்கிறது நபியினுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே காபா புதுப்பிக்கப்படுகிறது காபாவை புதுப்பிப்பதற்காக குறையாக இருந்த கட்டடத்தை தகர்த்து அந்த தலம் வரை கொண்டு வந்ததிலே ஏற்பட்ட பலவிதமான அற்புதங்கள் அதிலே மூழ்கி கிடந்த மகா மூழ்கி கிடந்த மகாமி இப்ராஹீமும் கண்டுபிடிக்கப்படுகிறது அதிலே குறிப்பிடப்பட்டிருந்த மூன்று வரிகளை நாம் பார்த்தோம் முப்பத்தி ஐந்தாவது வயதிலிருந்து நபிகளுடைய வாழ்க்கை அப்படியே தொடருகிறது இளமை காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அடுத்து முப்பத்தி வயசுக்கு மேலே அவர்களுக்கு இருந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம் தொடர்பிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே நபிகள் நாயகம் உயர்வாக தூய்மையாக இருந்தார்கள் என்பதை உயர்வாக அவர்களை அல்லாஹ் வளர்த்து வந்தான் பாதுகாத்து வந்தான் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல சுமார் முப்பத்தி ஏழாவது வயதனுடைய நிறைவு தருணத்திலே அன்றிருந்து இயல்பாகவே கூட்டத்தோடு கலந்திருப்பதை நபிகள் நாயகம் விரும்புறதில்லை இப்படி வருகிறதே ஹதீதரே இலேஹில் தனிமை அல்லாஹ்வினால் பிரியமாக்கி தரப்பட்டு விட்டது ஏன் ஒதுங்கி இருக்கிறோம் ஏ செட்டோ சேர்றது அவங்களுக்கு காரணம் தெரியாது ஒரு இயற்கையான மாற்றம் அவர்களுக்கு கூட்டத்தோடு இருக்க மாட்டாங்க கலந்து மாட்டாங்க அதுவும் மக்காவில் சுமார் இரண்டு மைல் தொலைவிலே உள்ள ஜபலும் நூறு மலை அதனுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய பெயர் பெற்ற ஒரு பொதும ஒரு கொகை அதனுடைய உள்ளனவை குறிப்பிடும் போது இப்படி சொல்லுவார்கள் சுமார் நான்கு மொள அகலம் ஆறடி அகலம் ஆறடி நீளம் சுமார் ஒரு ஒன்னரை மொளம் ஒரு நான்கு முதல் ஐந்தடி அகலம் ஒரு நாலு முதல் ஐந்தடி அகலம் கொண்டு எட்டடி நீளம் உள்ள ஆறடி நீளம் உள்ள ஆறடி நீளம் நான்கரை அடி அகலம் கொண்ட ஒரு கொகை நம்பி உச்சிக்கு போயிடுவாங்க சுமார் ஒரு மாத காலம் தங்குவாங்களா ஒவ்வொரு முறையும் பயணம் போனால் ஒரு மாத காலம் தங்குவாங்க ஒரு மாத காலத்துக்கு தேவையான உணவையும் நீரையும் எடுத்துட்டு போவாங்க சில தருணங்களே உணவின் நீரும் ஒரு தோராயமா அன்னை ஹதிஜா கணிச்சு பார்ப்பாங்க இந்நேரம் முடிஞ்சிருக்கணுமே ஆள் இன்னும் வரலையே கடவுளுக்கு தேவையானதை தான் தயார் செய்து எடுத்துக்கொண்டு போவார்கள் இப்படியே சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் உருண்டோடுகிறது வரலாற்று குறிப்புகள் மாறுபடுகிறது நபியினுடைய நாற்பதாவது வயது நிறைவு பெற்ற அதே ரபி உல் மாதம் இன்னொரு வரலாற்று குறிப்பின்படி ரதபுடைய மாதம் வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலோருடைய கருத்துப்படி ரமலானுடைய மாதம் ரபி உல் அவல் டு நபிக்கு நாற்பதாவது வயது நிரம்புகிறது அதுக்கு அடுத்து ஐந்து மாதங்கள் கழித்து ரபி உல் ஆஹிர் ஜமாத் ஜமாதி முடிந்து ரமலானுடைய மாதம் 40 நாற்பது வயதுகள்பி ஆறாவது 21 இருபத்தி ஆறு மாறுபட்ட குறிப்புகள் இருக்கிறது பெரும்பாலோட கருத்து ரமதாவுடைய பிறை பதினேழு திங்கள் கிழமை அறிவிக்கப்படுகிறாங்க சுமார் மூன்று வருட காலம் இந்த தனிமை தொடருகிறது ஏன் நமக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது ஏன் நாம் தனியாக அமர்ந்திருக்கிறோம் என்ன காரணம் தெரியாது இனக்குரியா தனிமை தனிமையில் என்ன வணங்குவாங்க குடும்பமும் இருந்துச்சு மூன்று வருட தேடலுக்கு பின்னாலுடைய மாதம் ஏழு திங்கள் கிழமையிலாம் வந்துட்டாங்க அண்ணல் நபி பதறி போ ஒருத்தர் நிக்கிறாரு அமைதியாங்க வந்தவர் சொன்னாரு இயக்கம் அவர் நபியிடம் பேசிய முதல் வார்த்தையே இதுதான் இயக்கம் முதல் வார்த்தை இருவருடைய சந்திப்பில் பரிமாறப்பட்டது எனக்கு ஓத தெரியாது தெரியாது எப்படி படிக்கல்ல சொன்னுடைய இடது மார்புல படுற மாதிரி இறுக்கி பிடிச்சார் நபி சொல்லுவாங்க தாங்க முடியல ஓங்கி ஒரு அணை அணைச்சாரு அறிஞர்கள் கருத்தாக சொல்லுவாங்க செவி வழியாக நாக செவிழியாக ஒளிமயமான சொன்னாங்க அதே பதில் கொலா அலவி மூன்றாவது முறையும் இரண்டாவது முறையும் அதே அமைப்பு தெரியும் திருபுரானிலே முதல் முதலாக அருளப்பெற்ற வசனம் முதல் ஐந்து உங்களை படைத்திருத்த படிப்பீராக சொல்லி விட்டு சென்று வந்தார் நம்மோடு ார எந்தகவலும் நபிக்கு தெரியாது ஆனால் அவர் ஓத கேட்ட வசனங்கள் மட்டும் பசுமை மாறாமல் லெஞ்சத்தில் ஆணித்தரமாக பதிந்து போயினார் ஏனென்றால் ஏனென்றால் நபியிடம் ஓதி காட்டப்படுகிற வசனம் ஒரு முறை ஓதி காட்டப்பட்டாலும் வந்து நப அந்த வசனத்தை ஒரு தடவை ஓதி காட்டினாலே எந்த மாற்றமும் இல்லாமல் நபியின் நெஞ்சத்தில் ஆழமாக பதிந்துவிடும் ஆரம்ப காலத்துல ஏதாவது விடுபட்டு போகுமோ எரங்கள் மாறி கூட அசைக்காதீங்க கொண்டு வந்து கொடுப்பதை போலவே உங்கள் நெஞ்சத்தில் குவித்து தருவதும் நமது கடமை உங்கள் நெஞ்சத்தில் சேகரித்து தருவோம் எதுவும் ஒரு அச்சரம் கூட அதுல இருந்து விடுபடாது பொறுப்பல்ல முதல் சந்திப்பிலேயே உம்முன் அப்படின்னு அரபியில தாய்க்கு சொல்லுவோம் பிறந்த குழந்தை எப்போதுமே தாயையே சார்ந்திருக்கிற பால் குடிப்புக்காக தாயை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கல்வி அறிவு இருக்கும் தாயை சார்ந்திருக்கிற காலத்தில் வளர்ந்து பிராயம் அடைந்த கல்வி அறிவும் பெறாமல் தாயை சார்ந்திருப்பதை போலவே இருப்பவர் அவரு தான் அரபில உண்மைங்கிறது தமிழ்ல பாமரம்போம் எழுத படிக்க தெரியாத நபி கேட்ட அந்த வசனங்கள் நெஞ்சத்தில் ஆழமா பதிஞ்சிருச்சு உடனே ரபிசல்லி அப்பளவு தூரத்தில் இருந்து என்னமோ நடந்துருச்சுன்னு நினைச்சு பதறி போய் அவங்களுக்கு உடல் சூடாயிருச்சு காய்ச்சல் வருகிறது பதறி தடுமாறி அங்கிருந்து மேலே நேரம் வீட்டுக்கு வர்றாங்க நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வரலாறு தான் இது சொல்றதா இருந்தால் போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் போர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி நீட்ட நேரம் பேசுறாங்க என்னென்னோ பேசுறாங்க இடையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னி ஹஷீ அலா நப்சி இனிமேல் நான் போச்சு இனிமேல் நான் நிலை குலைந்து வருகிற கணவனுக்கு நல்ல உயர்ந்த தடுமாற்றத்தை பதட்டத்தை போக்கணும் ஏ என்ன விளக்கம் சொல்றது தேவையா தேவையில்லையா வியாக்கியானம் பேசுறது இதெல்லாம் அடுத்திருக்கட்டும் தடுமாற்றங்கள் பதட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் முதல்லும் உறுதுணையாக துணை நிற்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் என்ற ஒரு படைப்பை ஸ்பெஷலா படைச்ச மாதிரி தெரியுது சராசரியான பெண்களுக்கு இவ்வளவு முதிர்ச்சி வருவதற்கான திட்டமிட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தெரியுது கணவனின் மனோநிலையை புரிஞ்சு சொன்னாங்க வாழ்நாள் உங்களுக்கு கண்ணிய குறை என்பது நாம் கருத்தாக சொல்வதாக இருந்தால் கணவரை பார்த்து சொல்றாங்க உங்களுடைய நகம் கூட பறிபோகாது உங்களுடைய நகம் கூட பறிபோகாது நீங்கள் மனம் விரும்ப உங்களுடைய மனம் ஒவ்வொரு பண்புகளை செவ்வையான கீர்த்தை மிக்க பண்புக்கு உரியவர்கள் நீங்கள் உங்களுக்கு எண்ணிய குறைவு வராது அப்படின்னு அவங்களுடைய அந்த ஆற்றாமையை பதற்றத்தை நீக்கிட்டு அவங்களை தேட்டிட்டு மறுநாள் காலையில தன்னுடைய கணவனை என்ன நடந்துச்சுன்னு விடை தெரியல சொல்றாங்க தன்னுடைய உறவினர் இவங்க அன்னை ஹதிஜாவினுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் மக்காவில் இருந்தார் அவரு பேரு வரத்தூபு நௌ சொல்றது வரத்தாவிடம் அழைத்து செல்லுகிறார்கள் அவர் ரொம்ப அரபியர் தான் கவரமானவர் முன்னாலேயே கிறித்தவ மதத்துக்கு மதம் அவர் நசராணியா மாறிட்டார் மாதம் எந்த அதிகாராகி தன்னுடைய கணவன வரக்காட்ட கூப்பிட்டு போயிட்டார் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு விவரமா இல்லாத அவர் சொன்னாரு நீங்க வந்து அல்லாஹுடைய தூதர் இறை தூதர் ஆவீர்கள் உங்களிடம் வந்தவர் உங்களுக்கு ஓடி காட்டியவர் உங்களை படிக்க சொன்னவர் பண்டைய வேத முறைப்படி அக்பர் அல்லதி உங்கள்கிட்ட வந்தவருக்கு பேருக்கு அந்த வேதத்தில் அண்ணாமூஸ் இன்னும் சில குறிப்பின்படி அந்நாமூல் அக்பர் குறிப்பிடப்பட்டிருந்தே அக்பர் தான் உங்களை நீங்காமல் நோய் செய்யுமே அப்பயே ரொம்ப தளர்ந்த முதிர்ந்தவர் வயசானவர் நான் கூடவே இருந்தா உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு தருவேன் ஒரு காலத்துல உங்க சமுதாயம் உங்களை ஊற விட்டு துரத்துமே நபிகள் நாயகன் பின்னாலே இந்த ஊர்ல இருக்க முடியாமல் வெளியேற்றப்படுவர் மக்காவை ரொம்ப நேசிச்சாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனேதான் பதில் சொன்னாங்க அவட்ட என்னையே இந்த ஊரை விட்டு வெளியாக்கிடுவாங்களா இந்த ஊரை விட்டு நான் வெளியேறணுமா போ அனுப்பட்டு தூதர் தகவல் இப்பதான் புரியுது என்னவென்று புரியவில்லை ஓடுகிறது சில காலங்கள் முதல் முதலாக ஐந்து ஆயத்துக்கள் இறங்கிடுச்சு வகை வந்துருச்சு கொஞ்ச நாள் வகி தரிபட்டு வகை வராம கொஞ்ச நாள் இடை விட்டு போச்சு எவ்வளவு நாள் இடை விட்டது வரலாற்று குறிப்புகள் மாறுபடுகிறது சுமார் மூன்று வருட காலம் சுமார் இரண்டரை வருட காலம் நபிக்கு அடுத்து தொடர்ந்து வகை வரவில்லை என்று சொல்லுவார்கள் வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி அவ்வளவு நாள் வாய்ப்பில்லை ஒரு சிறு காலம் எவ்வளவு அறுதி கிட்ட குறிப்புகள் இல்லை தடைபட்டு சில காலங்கள் தொடரவில்லை அபிசல்ல முத முதல்ல வந்த அந்த செய்தி அல்லாஹ் அபுல்லாலும் முதல்ல தேன் தொட்டு வச்ச மாதிரி அந்த இல்லை தொட்டு வச்சுட்டு அதற்கப்பறம் அதில் உள்ள தேட்டத்தை நாட்டத்தை சோதித்து பார்த்திருப்பான் போடும் நாயகம் என்ற தகவலை நெஞ்சத்திலே இனம் புரியா இளம்புணர்வு முதல்ல வந்து அந்த தொடர்பு இன்னும் கிடைக்கலையே அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன் பல முறைகள் நான் தற்கொலைக்காக முயன்றிருக்கிறேன் மலையில ஏறி நான் குதிக்கலாம்னு போவேன் மல உச்சியில ஏறுவேன் பல முறை நடந்தது உடனே யா முஹம் ஆள் ஒளி கேட்கும் தகவலை சொல்லுவார் எனக்கு பழைய கவலை எல்லாம் மறந்து போக நான் இறங்கி வந்துருவேன் ஒருமுறை தற்கொலைக்காக முயன்ற போது நபிகள் நாயகன் ஏறி உச்சியில நிக்கிறாங்க பேசின பேச்ச கேட்டு உணர்விழந்து அப்படியே நிற்கிறாங்க நீண்ட நேரமா நிக்கிறாங்க நிலையில தடுமாற்றத்தில் இருந்தவங்க போய் வெளியில அதுக்கப்புறம் கிடைத்த அந்த மலமேல வந்து அதுவரை சூழல் தான் இடைவெளி காலம் தொடர்கிறது இது இங்கே நிற்கட்டும் அன்னை கதிஜா நாயகி அவர்களுக்கும் நபிகள் நாயகத்திற்கும் திருமணம் முடிந்து நபியினுடைய வாழ்க்கையில நபிக்கு நடந்த மொத்த திருமணம் கேட்டீங்கன்னா சுமார் பதினோரு திருமணங்கள் நடந்தது என்பதுதான் ஆதாரபூர்வமான சொல் திருமணங்கள் மனித வாழ்க்கையிலே என்ன நோக்கத்திற்காக நடக்குமோ அதே நோக்கத்திற்காக நபியுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நபியுடைய வாழ்க்கையிலே நடந்த திருமணம் அதுவும் பலதார திருமணம் என்பது நடத்தி வைக்கப்பட்டவை ஏன்னா ஒரு மனிதனுக்கு திருமண தேவைன்னா எந்த காலத்துல எந்த பிராயத்துல கூடுதல் தேவை இருக்கும்பார்கள் நபியினுடைய இருபத்தி வயதிலிருந்து ஐம்பது வயது முடிய பிராயமான நல்ல பருவமான காலத்துல ஐம்பது வயசு முடிகிறது வரைக்கும் இந்த இருபத்தி அஞ்சு வருஷ காலமா ஒரே ஒரு மனைவியோடுதான் வாழ்ந்தாங்க அந்த மனைவியும் கூட தன்னை விட பதினைந்து வயது மூத்தவர்கள் நாற்பது வயதுல அவர்கள் வாழ்வை தொடர்ந்து அவங்க மௌத்தாகும் போது அவங்க மௌத்தாகும் போது சுமார் அறுபத்தி ஐந்து வயதுகள் அன்னை கதிஜானாகிறது எல்லாம் நபி அவர்களுக்கு மனைவிமார்களின் மூலமாக குழந்தை பிறந்ததெல்லாம் கதிஜாவிற்கு மட்டும்தான் ரது எல்லாம் து இரண்டு ஆண் குழந்தை முதன் முதல்ல அவங்களுக்கு சிறு வயது வரை இருந்தார்கள் சுமார்ருவாமலே இறந்து இருவருமே சிறு வயதிலேயே நபிக்கு நான்கு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க கதாநாயகின் மூலமா நான்கு பெண் குழந்தைகளும் திருமண வயதை அடைந்தார்கள் நபிகள் நாயகம் நபி பட்டம் கொடுக்கும் வரை இருந்தார்கள் மதீனாவிற்கு ஹிதரத்தும் நான்கு குழந்தைகளும் நாலு குழந்தைகளை மூணு குழந்தை நபிக்கு முன்னாலேயே ஒப்பாட்டாயிட்டாங்க பின்னால மூன்று அல்லது ஆறு மாதங்கள் கழித்து ஒப்பாத்தாகிறார் நபியினுடைய நான்கு பெண் குழந்தைகள்ல மூத்த குழந்தை அன்னை ஜெயின பிரதி அல்லாக ஜைனபிரதி அரபு குளத்தில அழகிற்கு பெயர் போலவர்கள் அன்னை ஜெயின பிரதி நாலு பெண் குழந்தைகளும் எப்போது பிறந்தார்கள் என்ற வருட கணக்கு குறிப்பு வரலாற்றிலே தெளிவாக பதிவு செய்யப்படவில்லை மாறுபட்ட பல குறிப்புகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா மாறுபட்ட குறிப்புகள் இருக்கிறது ஜைனபுதான் நபியினுடைய முதல் குழந்தை என்று சொல்லப்படுகிறது ஜெயினபிரதி எல்லா பிறந்தாங்க பிறந்து இவங்க பருவ வயது அடைஞ்சப்போ கூட பிறந்த தங்கச்சி மகன் அவங்களுடைய நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னரே அன்னை ஜெயில பிரதி எல்லாவுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது நபி நபியாக அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு வாழ்க்கையை தொடர்ந்து இவர் ஒரு பக்கத்தில் இருந்தாரு இவங்க ஒரு பக்கம் அவர் முஸ்லீமாக ஆகல அன்னை இருந்தாலும் வாழ்க்கை ஓடுது நபிசல்ல வீரராக இவரும் வந்திருந்தார் ஜெயனபரதி அல்லாவுடைய கணவன் நபியினுடைய மருமகன் எதிரிகள் சார்பாக முஸ்லிம்களுக்கு எதிரியாக எதிர்களத்திலே வீரராக வந்து கலங்கண்டார் அல்லாஹுடைய நாட்டைப்படி தீயவர்கள் அடியோடு கொல்லப்பட்டார்கள் நபி ஒரு தண்டனை விதிச்சாங்க ஏதாவது பிணையாக கொடுத்துட்டு ஈடு கொடுத்து போயிருங்க விடுதல கைதிகள் நாட்டிலிருந்து கிரகத்திலிருந்து வந்த இறக்குமதிகள் தொப்புள் கொடி உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் கொள்கை பகைமையாலே ஏற்பட்ட மோதல் அதனாலே இன்று கைதிகளாக நிற்கிறார்கள் அடிமைகள் அடிமைகள் விதிக்கப்படும் நபி ஏதாவது பிணை கொடுத்துட்டு போயிருக்க உடனே இந்த எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பிணை கொடுத்தாங்க இவர் அபுல் ஆஸ் மட்டும் ஜெயலல பிரதி ஆக இவங்களுடைய திருமண உறவு இருந்ததாலே மக்காவிலிருந்து அபுல் ஆசுடைய உடன்பிறப்பு அம்ருங்கிற ஒரு கிளம்பி வந்தாரு விடுவிக்கிறதுக்காக வந்து ஒரு வைர மாலைய அரபியில அட்டிக்கை கழுத்த ஒட்டி போன்ற ஒரு அட்டிக்கை வாங்கிட்டு வந்தாரு உண்மையில யாருன்னு கேட்டீங்கன்னா அது சதிஜா நாயகியினுடைய அட்டிக்கை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது சதிஜா நாயகி தன்னுடைய அன்பளிப்பாக கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க நபீட்டை பிணையாக கொடுப்பதற்கு கதிஜா நாயகி மகனுக்கு போன்ற அட்டிகை கொடுக்கப்பட்டது அந்த கெளாதத்தை பார்த்த உடனே நபிக்கு கதிஜா நாயகனுடைய தெரிஞ்சு போச்சு நோக்கறிவதில் ரவிகள் நாயகத்தினுடைய கயர் பார்த்த உடனே அன்னை கதிஜா நாயகனுடைய ஞாபகம் வந்துச்சு ரவிகள் நாயகம் அழுதுட்டாங்க தேமி தேங்க உடனே முஸ்லிம்கள் எல்லாம் கூட இருந்த எல்லாரும் பார்த்து அவர் கொடுத்த பிணையையும் அவரிடமே கொடுத்து விட்டார்கள் அவரையும் விடுவித்து விட்டார்கள் போயிருந்தார் மக்காவுக்கு போயிட்டார் பிணை பெறப்படவில்லை பிணை பெறப்படவும் இல்லை அவர்கள் எந்த இது எல்லாரும் விடுதலை செஞ்சுட்டார் அவர் போயிட்டார் கொஞ்ச காலம் கழிச்சு ஹிஜிரி ஆறாவது ஆண்டிலே ஹிஜிரி ஆறாவது ஆண்டிலே இவர்கள் ஒரு குழுவோடு டீமோடு சேர்ந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வரையில அந்த நேரத்தில் ஒரு சிறு மோதுதல் ஏற்பட்டுச்சு அதற்கு ஹாரிசா ரதி அல்லாஹைய தலைமையில நூத்தி பேர் கொண்ட இஸ்லாமிய படை வந்து இந்த குழுவை முழுசா அப்படியே அரஸ்ட் பண்ணிட்டாங்க வியாபார குழுவை அப்படியே அரஸ்ட் பண்ணி நபிகள் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நபிகள் கொண்டு வந்து நிறுத்தின உடனே எதிரி ஆறுல அப்போதான் அவர் மனம் இருந்தார் தான் இஸ்லாமா வருவதற்கு தகுதியாகவும் இருந்தார் மனைவி நேர ஜெயின பிரதிகள் தான் வந்துட்டார் ஜெயின பிரதிகள் அடைக்கலம் கொடுத்து ஏத்துக்கிட்டாங்க ஆனாலும் சொன்னாங்க யாருடைய பொருளை எல்லாம் வாங்கி வந்தீர்களோ முறையாக நபியனுடைய அவர்களுடைய துவக்கத்திலே துவக்கம் அதுக்கு அடுத்த இரண்டாவது மக பாத்தீங்கன்னா அதற்கு ருக்கையா ரிகளாக தரான்கா ருக்கையா உம்மு குல்சோன் இந்த ரெண்டு மகளையும் நவி வந்து நவி பட்டம் கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இவர்களுடைய பிறப்பு வருடமும் தேதியும் சரியாக குறிக்கப்படவில்லை நான் வருடங்கள் என்ற ஹிதிரி வருட கணக்கு பிறந்ததே பின் பின்னாலதான் இப்பதான் ஹிதிரி பிறக்கவே இல்லை வருடங்கள் சில வரலாற்று காரணங்களாலே தெளிவாக வரலாறுகளை குறிக்க முடியவில்லை இவங்களையும் யாருக்கு கொடுத்திருந்தாங்க ரெண்டு மக்கள் ஒருத்தருக்கு பெறதுக்கு முன்னால அபுல் அஹபு நபியினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய அபிமானியாக இருந்தார் அபுல் அஹபினுடைய அவருடைய அடிமைதான் சுவைபா என்பது நபிக்கு பால் கொடுத்தவர்கள் கூட அவர்கள் தான் பின்னால வரலாறுகளிலே பார்க்கிறோம் உருவத்திலே முஸ்லீம்களிலே நபியை போன்று உருவமாக இருந்தவர்கள் ஐந்து பேர்கள் முஸ்லீம் அல்லாத மக்களிலே தோற்றத்திலே உருவத்திலே நபிக்கு நபியை போலவே அச்சு போல் இருந்தவர் அபுல் அகபு அபுல் அகபினுடைய இயற்பெயர் வேறு அழகுக்காகவே அவருக்கு அபூலகம் என்று புனை பெயர் கொடுக்கப்பட்டது உருவத்திலே அரபு கவிதை என்று இப்படி சொல்லுகிறது ஒரே உருவம் பெற்ற இரண்டு மனிதர்கள் ஒருவர் நெருக்கமானவர் மற்றொரு கோபமானவர் ஒருவர் வெறுப்பானவர் அபூ ரஹபின் கொடுத்திருந்தாங்க பின்னால நபி நபியாக அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வசன இறங்கின உடனே நபி மக்காவில ஒரு மக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற சஃபா மலையில மக்காவில இருக்க சஃபா மலையில ஏறி ஒவ்வொரு தன்னுடைய உறவுகள் ஒவ்வொரு கோத்திரம் குளராக பெயர் சொல்லி அழைத்து பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது உங்களுக்கு புரியாது நான் எல்லா உடையின் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்த உடனே கூட்டம் இல்லாம சவுண்ட் இல்லாம கலைஞ்சு போச்சு கூட்டத்துல நின்ன அபுல் அஹப் மட்டும் நீங்க நாசமா போகியை சோ நபியை சபிச்சு போன உடனே நபி மறுமொழி பகரவில்லை மௌனமாறு அல்லாவுக்கு பொறுக்கல உடனே பெயர் பெ கெட்டு போச்சு நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி சபித் முழு சூறாவை இறங்கின உடனே எல்லாவுடைய தூதர் ஓதி காட்டினாங்க இந்த சூறாவை கேட்ட பொருட்கள் நான் தமிழ் தமிழ் முறைப்படி சொல்லுவதாக இருந்தா இன்னி நீங்க ரெண்டு பேரும் என் முகத்துல முழிக்கிறது ஹராம் உங்களை முழிக்க மாட்டேன் பேச மாட்டேன் என்னை சபித்து முகமது பேசுகிறார் முகம்மது மக்கள் உங்களுக்கு கீழாக வாழுகிறார்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இவர் வந்து குடும்பத்தில் கத்தின உடனே ரெண்டு பேரும் ஏக நேரத்தில் ரெண்டு பெண் மக்களையும் தலாட்டார்கள் நவீனுடைய இரண்டு பெண் ஒரே நேரத்தில் தலா போடப்படுகிறார்கள் கொடுக்கப்பட்டது இதுல மூத்தவங்க அதரத்து ரொக்கையா ரதிகள் லாஹா இரண்டாவது உம்மு குலுசும் ரதிகள் லாஹா அப்போதெல்லாம் அன்னைக்கு கதாராகி இருக்கிறார்கள் அதற்கு ருக்கையா ரதி அல்லாஹ்ஹா முத முதல்ல அதரது உஸ்மான் ரதி அல்லாஹ்ஹா அனுபவங்களுக்கு மனமுடித்து கொடுக்கப்படுறாங்க இவர்களுடைய வாழ்க்கை உஸ்மான் ரதி அல்லாஹுக்கு மனம் முடித்து கொடுக்கப்படுகிறது மனமுடித்து சில காலங்களிலேயே வரலாறுகளிலே நதிகள் நாயகன் நபியாக அனுப்பப்பட்ட நான்காவது வருடம் முஸ்லிம்களுக்கு கடுமையான சோதனை மிகுந்த காலம் ரொம்ப சோதனை எல்லை மீறிய சோதனை தாங்க முடியவில்லை எதிரி நபி நபியாக அனுப்பப்பட்ட நாலாவது வருஷம்தான் அல்லாஹ் மறைமுகமாக சுட்டி பூமி வெளியேறுங்கள் வெளியேறுங்க ஈமானை காப்பதற்காக ஊர் தொடர்ந்து நாடு தொடர்ந்து அகதிகளாக கிளம்பும் வழிமுறை அல்லாஹர்களால் இப்போதுதான் மார்க்கமாக்கப்படுகிறது சொல்லி காட்டினாங்க முஸ்லிம்கள் வெளியேறலாங்கிற திட்டத்துக்கு வந்தாங்க வருவதற்கு நபி நபியாக அனுப்பப்பட்ட ஐந்தாவது வருடம் ஐந்தாவது வருடம் மாதம் ஒரு டீம் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹபசா அன்றைய அரபு பேர் இன்றைய வரைபடத்தில் எத்தியோபியா நாடு இன்றைய எத்தியோபியா ஹபசா அந்த நாடு கிரித்தவ மதத்தை கிரித்தவ மதத்தை சார்ந்த மன்னனுடைய ஆளுமையின் கீழ் இருக்கிறது நஜாஷி அப்படிங்கிற மன்னன் ரொம்ப நீதமானவர் அவருடையாமைக்கும் இணரும் வராது பதினெட்டு ஆண்கள் சுமார் பனிரெண்டு ஆண்கள் நாலு பெண்கள் மொத்தம் பதினாறு பேர் மொத்த முதல்ல மக்காவை விட்டு ஹிஜரத் செஞ்சாங்க இஸ்லாமிய வரலாற்றிலே உம்மது முகமதியில் ஏற்பட்ட முதல்ல ஹிஜரத் இதுதான் செஞ்சத் தான் அவங்களுடைய இரண்டாவது மகன் ருக்கையா ரதிகள் குடும்பத்தோடு செஞ்சாங்க இவங்களை தவிர மற்றவங்க தனியா ஆண்கள் பதினோரு பேரு பெண்கள் ஒரு மூணு பேர் நபி சொன்னாங்க இப்ராஹிம் நபி அடுத்துமான குடும்பத்தோட செய்ய இப்ராஹிம் நபிக்கு அடுத்து முதல் குடும்பம் உஸ்மான குடும்பம் தாங்க உஸ்மான் நபி எல்லாம் கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் வரலாற்றுல சில மாற்றம் நாலா ஐந்தாவது ஆண்டு ரஜப மாதம் போயிருக்கிறாங்க அதே ஐந்தாவது ஆண்டு ரமதான் மாதம் எதிரி இது நபியாக அனுப்பப்பட்ட ஐந்தாவது ஆண்டு ரமலான் மாதம் ஆனிலே சூரத்து நஜும் என்று ஒரு சூறா இருக்கிறது ஐம்பத்தி மூணாவது சூறா கொண்ட ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாவது சூறா அபிசல்லா சொல்ல ஒரு நாள் இரவு என்ன செஞ்சாங்க இரவுல இந்த மக்காவினுடைய முக்கியத்தர்கள் எல்லாம் அந்த காபத்துள்ளாவில் அறமில் கூடி இருப்பாங்க கூடி அவங்களுடைய குடும்ப பெருமை பழம்பெருமையை உரையாகவும் கவியாகவும் பேசி பாடிட்டு இருப்பாங்க இந்த வேலை நடந்துகிட்டு ஒரு தருணம் நபி உள்ள புகுந்தாங்க புகுந்து சூரத்து ஆரம்பிச்சு சூரா முடியறது வரைக்கும் நிறுத்தாம முழு குர்ஹானையும் ஓதுனாங்க ஒளியை ஓசையை நபியுடைய வாயிலே இவ்வளவு தெளிவாக கேட்கிற முதல் வாய்ப்பு இப்போதுதான் இதுவரை யாரோ ஒரு சிலர் கேட்டிருப்பார்கள் பலர்களும் எதிர்த்ததற்கு காரணம் சொல்ல பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க முகமது ரபியினுடைய வாயினால் முழு பொர்ஹான் நீலமாக ஓதப்படுவது என்ன பள்ளியில அறப்புல கூடியிருந்த நிறைவு வசனம் சஜிதாவுடைய நபி சஜிதாவுக்கு விழுந்தாங்க கூட்டத்தில இருந்த ஏகமா எல்லாம் சேர்ந்த சஜிதாவுக்கு விழுந்தாங்க அல்லாருடைய வாக்கு அல்லாருடைய வசனங்கள் பொர்கான் செவி வழியாக நெஞ்சத்தில் புகுந்த உடனே கட்டுப்படுவதை தவிர வேறு வழி தங்களையும் அறியாம சஜிதாவில் விழுகிறாங்க வரலாறு பேசவும் கூட்டத்துல இல்லையோ வெளியில இருந்தவங்க அவங்க எல்லாம் கேள்விப்பட்டு கூட்டத்துல இருந்தவங்களை சபிக்கிறாங்க முகமது ஓதிய வசனத்தை கேட்டு அதற்காகவா நீங்கள் எல்லாம் சஜிதா செய்தி வைக்கமில்லையான்னு சொல்லும் போதுதான் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான ஆளு ஒரு அவதூர கிளம்பி விட்டுட்டாங்க என்ன உதவியா முகமது நபித்துக்காக வழிபடுகின்ற ஆற்றல் இருக்குனாரு அப்படின்னு சொல்லி இது இவர்களுடைய புறத்திலிருந்து கட்டப்பட்ட எடுத்துக்கட்டு இட்டுக்கட்டு இவைகள் எல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாம் நாளை அல்லாட்டு செய்யும் ஆதரவு நம்முடைய தெய்வங்களை புகழ்ந்ததால விழுந்தோமே தவிர முகமது நபி ஓதிய வசனங்களுக்கு அல்ல அப்படின்னு பின்னால திருப்பிட்டாங்க நபியுடைய வாயிலிருந்து வரல நபி ஓடுறது சூழத்து நஜும் மட்டும்தான் முடிந்தது இது இது ஓதுனதுக்கு அப்புறம் நெருக்கடி இன்னும் கூட ஆரம்பித்து விட்டது முதல் அதே ஐந்தாவது ஆண்டு ரமதான் மாதம் இந்த தகவல் உள்ள மக்களுக்கு தலகீலா மாறி கிடைக்குது நபீ குர் ஹரம்ல ஓதுனாங்க யாரெல்லாம் இஸ்லாமத்தை எதிர்த்தார்களோ எல்லோரும் சஜிதா செஞ்சாங்க செஞ்சு குர் இஸ்லாத்தையும் அமைதியாக மாறிவிட்டது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை அபஷாவுக்கு கிடைச்ச உண்மை போன பதினாறு பேர் பன்னெண்டு பிளஸ் நாலு பேர் சேர்ந்து ரம்சான் முடிஞ்ச மறு மாசமே சவ்வாலயே கிளம்பிட்டாங்க திரும்ப மக்காவுக்கு வந்துடும் சொந்த ஊரை விட்டுட்டு ஏன் அங்கிட்டு கிடக்கணும் மக்காவுக்கு வந்து பார்த்தா தான் மக்காவுக்கு சில மைல்களுக்கு முன்னால் வந்தா தான் விவரம் தெரியுது நமக்கு கிடைச்ச தகவல் தவறான தகவல் கிடைச்ச தகவல் வந்தவர்களில் பலர்கள் அப்படியே போயிட்டாங்க சிலர்கள் ரகசியமாக ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இதற்கு அடுத்து உஸ்மான் ரவி இல்லாமல் ரொக்கையார் ரவி இல்லாமல் வந்துட்டாங்க அடுத்து ஒரு வருஷம் மீண்டும் ஒரு டீம் கிளம்புது எண்பத்தி ஆண்கள் பதினெட்டு பெண்கள் கொண்ட இன்னொரு டீம் ஹபஷாவுக்கு கிளம்புது இது நீண்ட வரலாற்றை பெற்றது போய் அதரது உஸ்மான் ரதியல்லாஹும் நபியினுடைய மகளும் ஹபசாவிலேயே தங்கிட்டாங்க அங்கே அவர்களுக்கு அப்துல்லான்னு ஒரு குழந்தை பிறக்குது நபியினுடைய நான்கு பெண் நபியினுடைய வாரிசு பாரம்பரியம் தொடர்ந்தது அன்னை பாத்திமா மூலமாக மட்டும்தான் மற்ற மூத்த ஜைனவரல்லா அனுகாவுக்கு குழந்தையே இல்லை அதற்குயா ரயில்லான் ரெண்டாவது முறையாக போய் ஹபஷாவில் இருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அதுக்கு அப்துல்லான பேர் வச்சாங்க சில நாட்களிலேயே அல்லது சில மாதங்களிலேயே அந்த குழந்தை அங்கேயே முகாத்தாயிருச்சு மோத்தாயிருச்சு அதுக்கப்புறம் வரலாறுகள் ஓடுகிறது அதாவது உஸ்மான் ரதியில்லா நபியினுடைய இரண்டாவது மகள் ஏன் நான் இதை விரிவாக சொல்லுகிறேன் நபியினுடைய குடும்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கா இதை தொடுகின்ற வாய்ப்பு அடுத்து வராது வந்து தங்கி இருக்கிறாங்க இரண்டாவது வருடம் பதிருப்போர் நடக்கிறது அந்த தருணத்தில் நபியினுடைய இரண்டாவது மகள் ரொக்கையார் அலி கடுமையாக நோய் நபி சொல்லுள்ள உஸ்மான் அலி கூப்பிட்டு நீங்க பதிர்போருக்கு எங்க கூட வரவேணா நீங்க உங்களுக்கு தருவான் கலந்து கொண்ட வீரர்களுக்கு வெற்றி கிடைத்தால் என்ன பங்கு கிடைக்குமோ அந்த பங்கையும் நான் உங்களுக்கு தருவேன் ஏனென்றால் வீரராக வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நான் தான் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன் எனவே கலம் கண்ட கணக்கு தான் நீங்கள் வீரர் தான் நீங்க இருங்க வர வேணும் உஸ்மான் அலி அல்ல நிறுத்திட்டு மகளுடைய பராமரிப்புக்காக இருந்தாங்க போர்க்களத்துக்கு போகாத ஒரு சில சஹாபிகளிலே அதுமான் அலி பதிரியின்களுடைய பேரை நாம் பதிர்போரிலே படிப்போம் முன்னூத்தி பதிமூணு பேர்ல உஸ்மான் அலி அல்லாவுடைய பேரும் இருக்கும் அவங்க பதிரி கணக்கு தான் கலந்துடைய தூதர் வேணா நீங்க வெற்றி பொருள் அவங்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டு நடந்து நடக்க நடக்கவே அல்லாவுடைய திருத்தூதரின் இரண்டாவது மகள் இங்கே களத்திலே இருக்கிறார்கள் இங்கே வஃாத் மரணமானதுக்கு அப்புறம் அவங்களும் மக்காவில் இன்னொரு சஹாபி அதாவது உசாம தபுனு ரதி உசாமா அந்த சஹாபியை ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து ஜன்னத்துள் பகைய அடக்கிறாங்க அடக்கி முடிச்சுட்டு மனைவியின் கபருக்கு முன்னால் கண்ணீரோடு நிற்கிறாங்க ஊருடைய நுழைவாயிலே தக்பீர் சத்தம் கேட்கிறது என்ன தக்பீர் சத்தம் அத்தா மகன் அதரது உசாமாவும் அதரது உஸ்மான் அலி அல்லானும் பார்க்குறாங்க உசாமாவுடைய தந்தை ஜைத் அலி அல்லாமு தக்வீர் முழங்க வருகிறார்கள் கேட்டால் பதிர்களத்தில் ஏற்பட்ட வெற்றி செய்தி அவர்களுக்கு மனைவியின் கபரின் மீது கிடைக்கிறது பதிற்போரில் ஏற்பட்ட வெற்றி செய்தி மனைவியினுடைய கபரின் மீது அவர்களுக்கு கிடைக்கிறது அதரது ரசோலுல்லாய் சல்லல்லா போர்க்களத்தை முடித்து வந்து தன்னுடைய மகனுடைய கபருக்கு அருகாமையில் நின்று நீண்ட நேரமாக அழுதாங்க கூட வந்திருந்த கபருக்கு கூட வந்திருந்த அன்னை ஃபாத்தியமாக ரெல்லாகுவோர் அவங்களும் அழுதாங்க அப்போதெல்லாம் அன்னை ஃபாத்தியமாக ரெல்லான் அதை சொல்லும் போது நான் சொல்லுகிறேன் பாத்தியமாக ரதி எல்லானோ அவங்களும் அழுதாங்க நபி அழுகையை நிறுத்தி அழைத்து சென்றார்கள் ஹேர் நபியினுடைய இரண்டாவது மகள் அன்னை ரொக்கையாரதி எல்லா ரொக்கையாரதியெல்லானோ மவுத்து வரைக்கும் உண்முக்குள்சும் ரதில்லா மக்காவோட ஒத்தைபாவால் தலாக் விடப்பட்டு சுமார் பத்து வருடங்களாக இன்னும் திருமணம் முடித்து கொடுக்கப்படாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் நபியனுடைய ரெண்டு மகளை ஒன்றன் பின் ஒன்றா திருமணம் செய்யும் பாக்கியம் பெற்றவங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்னுடைய இரண்டாவது மகளை உஸ்மானுக்கு கொடுத்தது என்னுடைய முடிவல்ல அல்லாஹ் சொன்னதாக ஜிபர சொன்னார் விரைவில் கொடுங்கள் என்று சொன்னார் நான் கொடுத்தேன் இங்கே ஒரு வரலாற்று ஒரு நுண் ஒரு விஷயம் ஒன்று இந்த நேரத்தில் தான் உஸ்மான் அலி அல்ல நபியனுடைய போதுதான் உமர் அலி அல்லானுடைய அவங்களும் விதவையாய் இருந்தாங்க மூத்த கணவனால் தராப்பட்டு விதவையாக இருந்தாங்க தன்னுடைய மகளை ஹஃசாவை உஸ்மானுக்கு கொடுக்கணும்னு நபி அதற்கு உமர் விரும்பினாங்க தன்னுடைய மகள் ஹஃப்ஸாவை உஸ்மானுக்கு பெண் கொடுக்கணும் நேர உஸ்மான் போய் என்னுடைய மகளை கட்டிக்கங்கன்னு கேட்டாங்க அன்னைக்கு நேரடியாக மாப்பிள்ளையே பெண் கேட்கிறதோ அல்லது பெண் வீட்டார் மாப்பிள்ளையே கேட்கறதோ யார் யார்த்தை கேட்கறதோ கலாச்சார முறைப்படி அவர்களிடம் தவறில்லை நாமதை தவறாக இருக்கிறதுவோம் கூச்சமாக நேர உமர் போய் என்னுடைய மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டாங்க உஸ்மான சொல்லிட்டாங்க நான் திருமணம் செய்யும் மனோநிலையில் இல்லை எனக்கு உங்க மக வேணாம்ட்டாங்க எனக்கு உங்க மக வேணாம்ட்டாங்க ஆனா உமர் அலி விடுறதுக்கு மனசு இல்லை உடைய மகள்சாவுக்கு உஸ்மான விட பெஸ்டான மாப்பிள்ள சொல்றேன் உஸ்மானுக்கு அதை விட நல்ல மாப்பிள்ள இருக்கு உஸ்மான் மணமகனுக்கு ஓ மகளை விட தலை சிறந்த பெண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை உஸ்மானுக்கும் அதற்கு உமருடைய மகளை தானும் மணர்ந்து கொண்டார்கள் அப்சார் அதி இதுக்கு அப்புறம் தான் நபி மணர்ந்து கொண்டது தன்னுடைய மகள் ருக்கையாவை இரண்டாவதாக அதற்கு உஸ்மானுக்கு கொடுத்தது அதாவது உஸ்மான் அலியல்லாலு இரண்டாவதாக ருக்கையா ரதியுவை எதிரி மூணாவது வருஷம் திருமணம் முடிச்சாங்க சில காலங்கள் உருண்டோடியது சில காலங்கள் கதிரி ஒன்பதாவது ஆண்டு ரொக்கையா ரிகல்லாக அவங்களும் ஆயிட்டாங்க அவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை அதற்கு ஃபாத்திமா ரல்லாஹோ இவங்களுடைய பிறப்பு மட்டும் குறிப்பிடப்படுகிறது நவியினுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே குலர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கும் தருணத்திலே அப்போதுதான் அன்னை பாத்திமா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு குறிப்பின்படி நவிக்கு நவி பட்டம் கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முந்தி சில மாதங்களுக்கு முந்தி ஃபாத்திமா ரீதியில்லான் பிறக்கிறாங்க பிறந்து இவங்க நபி மதீனாவுக்கு ஒரு வருஷம் வருஷம் ரமலாருடைய மாதம் பதில் போல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடர்றாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதும் ஆரம்பிக்கிற பழக்கம் இல்லை அன்னைக்கு அப்படியும் இருந்திருக்கு திருமணமான உடனே வாழ்க்கையை தொடர்பவர்களும் உண்டு திருமணம் ஆயிரம் அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து திருமணத்தை தொடருவார்கள் திருமண வாழ்வை தொடருவார்கள் இவங்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்டது ரஜப மாசம் இவங்க திருமண வாழ்வை தொடர்ந்தது ஹிதிரி ரெண்டு ரமதானுக்கு பின்னால ரமதான் அல்லது ரமதானுக்கு பின்னால அபிசல்லி அணிட்டு சொல்லியிருந்தாங்க திருமண வாழ்வை தொடருகின்ற முதல் அதிகார எழுந்தவுடனும் எதுவும் இரண்டு பேசக்கூடாதுனா அவரது அலி ஃபாத்திமா தம்பதியர் காலையில் எழுந்திரிச்சு முதல் நாள் அன்றுதான் வாழ்வை தொடர்ந்து இருக்கிறார்கள் நேர நபீட்ட வந்தாங்க நபீட்டை வந்தவுடனே நபி பொது செய்கிற தண்ணி கொண்டு வர சொல்லி பொது செஞ்சுட்டு அந்த ரெண்டு பேர் மேலேயும் தொளிச்சு விட்டாங்க ரெண்டு பேர் மேலேயும் தொளிச்சு விட்டு துவா செஞ்சாங்க அல்லாஹும் ஃபீஹிமாக்கு அலை ஹிமா ஒபாரிக்கு லகுமா ஃபீ நஸ்லி ஹிமா இந்த மணமக்களுக்குள்ளேயும் இந்த மனமக்களுடைய கொடுப்பாயா நபி துவாசுதான் சில காலங்களிலேயே அதாவது ஹசந்ததி எல்லாரும் பிறந்தாங்க ஒரு ஐம்பது நாள் கேப்பில மீண்டும் கருவுற்று அதாவது ஹசை நதி பிறந்தாங்க நபியினுடைய நான்கு பெண் மூத்த மூன்று மக்களும் நபியுடைய ஜீவிய காலத்திலேயே வஃாத்தாங்க நபி மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற தருணத்தில் வந்தாங்க இன்னொரு கருத்துப்படி கூப்பிட்டு விட்டாங்க நபி கூப்பிட்டு விட்டு வந்தாங்க சொல்லுவாங்க இருக்கும் வந்து பக்கத்தில் உக்காந்தாங்க நபி ஏதோ காதில் புசு சொன்னாங்க கேட்டு உடனே தேவி கோன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரசவலா அரசு திரும்ப கூப்பிட்டு ஏதோ இன்னொரு தகவல்னு சொன்னாங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் வந்த உடனே அன்னை ஆயிஷா இது ஆயிஷாலாகி வீட்டில் நடந்துச்சு கேட்டாங்க நபி என்ன சொன்னதுக்காக அழுதிங்க அப்புறம் ஏன் சிரிச்சிங்க உடனே அவங்க சொன்னாங்க மா குத்து உர்ஷி சிறுல ரசூல் நபியினுடைய ரகசியத்தை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் நபியினுடைய ரகசியத்தை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கால கழிச்சு நபி ஒஃபாத் ஆகிட்டாங்கானதுக்கு அப்புறம் கேட்டாங்க இப்ப சொல்லுங்க என்ன ரகசியம் போயிட்டாங்கல்ல நான் முதல்ல என்னுடைய காதலை நபி சொன்னாங்க நான் இப்போது ஆக போகிறேன் என்னுடைய குடும்பத்திலேயே முத முதல்ல என்னை வந்து சந்திக்கிற ஆளு நீ நீங்க தான் என்னை வந்து சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்க தந்தை வஃத்தாக போறாங்களேன்னு நினைச்சுன ஆளுத ரெண்டாவதா நபி கூப்பிட்டு சொன்னாங்க அலா தருவீன உனக்கு சந்தோஷமா இல்லையா நீ பொருந்திக்கிறத்து பெண்மணிகளின் தலைவியா இருக்க போற நாளைக்கு சொற்கத்து பெண்மணிகளின் தலைவி நீ தான் என்ற தகவல் உனக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்டாங்க இதை கேட்டவுடனே எனக்கு ஆனந்தத்தில் சரி போந்துருச்சு நபி மௌத்தாகி சரியாக மூன்று மாதங்கள் இன்னொரு குறிப்பின்படி சரியாக ஆறு மாதங்கள் கழித்து அதற்கு பாத்திமாறு இல்லாமத்தான் நபியினுடைய குடும்பம் நபிக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் மனைவி அன்னை ஹதியின் மூலமா பிறந்தது ஆறு குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை இருவர்களுமே சிறு வயதிலேயே வப்பாத்தாக நாலு பெண் குழந்தைகள் அனுப்பப்படும் வரை இருக்கிறாங்க நாலு பேருமே இதரதுங்கிற பயணம் மேற்கொள்றாங்க முந்தைய மூணு பேர் நவியனுடைய ஜீவிய காலத்திலேயே வப்பாத்தாகிறாங்க அன்னை பாத்தியமா மட்டும் நவியனுடைய மௌத்துக்கு பின்னால சுமார் ஆறு மாசங்கள் கழித்து ஒப்பாத்தாகிறாங்க இது நபியினுடைய குடும்ப நிலை நாம் இப்போது வருவோம் இரண்டரை வருடங்கள் சில மாதங்கள் என்று பல கருத்து இருக்கிறது அதற்கு பின்னர் கலைக்கும்படியாக அல்லாஹ் உருவத்தை இறக்குகிறார் இரண்டாவது இறக்கி வைக்கப்பட்டது கருத்துபிக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் மக்களுக்கு ரப்பை ரப்புடைய தெரியாமல் படுத்துங்கள் அவனுடைய பெருமையை மக்களின் நெஞ்சத்தில் ஏற்றுங்கள் உங்களுடைய உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அறவே நீங்கள் வெறுத்தொதுக்குங்கள் உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கங்க ஒலா தன்னு தஸ்தக்திர் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்து யாருக்கும் நீங்க உபகாரம் பண்ணாதீங்க இரண்டாவது இரண்டாவதாக இறக்கி வைக்கப்பட்ட ஐந்து வசனங்கள் இந்த வசனங்களிலே அண்ணலாருக்கு அல்லாஹ் என்ன தகவலை சொல்றா விரிவுரையாளர்கள் நிறைய சொல்லுவாங்க இதில் அல்லாஹ் சொன்ன முதல் தகவல் ஓய்வெடுத்தது போதும் ஓய்வு காலம் முடிந்து விட்டது எழுந்துரும் என்ற அழைப்பைத்தான் முதல்ல கொடுத்தான். இன்றெழுந்தவர்கள்தான் இந்த வசனத்தில் எழுந்தவர்கள் தான் அல்லாஹுடைய திருத்தூதர் என்று கடைசியாக உச்சரித்து அவர்களுடைய உடல் செயலிழக்கும் வரை முழு ஓய்வெடுக்கவே இல்லை எழுந்திருங்கள் என்ற இந்த அழைப்பிற்கு அவர்களுடைய நாவின் இறுதி மொழி அல்லாஹு என்று அவர்களுடைய உடல் அடங்கியதுதான் அதற்கப்புறம் தான் ஓய்வு அடுத்து நபி ஓய்வெடுக்கவே இல்லை உணவுக்கான ஏற்பாடு செய்யல எல்லாமே அல்லாஹுடைய தரப்புல செஞ்சு கொடுக்கப்பட்ட இந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் நபியினுடைய பிரச்சாரம் தொடர்கிறது நபி பணி ஆரம்பமாக அல்லாஹுடைய நாட்டப்படி நாளை தொடருவோம்லாம் அல்லாஹ் அருபலாலுமே மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய தௌவியத்தை நம் அனைவருக்கும் தருவாராம் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய ரஹமத்தையும் நிறைவாக பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகள்